அவர்கள் அலஹி வசல்லம் அவர்கள் உம்மு சுலை ரலி அல்லாஹு அவர்களுடைய வீட்டில் தொழுதார்கள் நானும் எங்கள் இல்லத்தில் வளர்ந்து அனாதை சிறுவரும் அவர்கள் பின் நின்றோம் உம்முசுலை ரவி அல்லாஹூ அவர்கள் எங்களுக்கு பின்னணிதார்